வணக்கம் நீ இட்லி நட்டினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சின் முதலாம் நெப்போலியன் இத்தாலியின் வெனிஸ் நகரை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஆண்டு வட ஆப்பிரிக்காவில் டுனிஷியா பிரான்சின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது ஆயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு யூதர்கள் போலந்தில் அவுஸ்விட்ச் பதை முகாமில் நச்சுவாயு அறையில் வைத்து கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் பெர்லின் மீதான முற்றுகையை நிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு காஜ் சிங் ஜோத்பூரின் மன்னனாக மூடிசூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாயிர் நாட்டில் கொல்வேசி நகரை தீவிரவாதிகள் கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்டில் திருத்தந்தை இரண்டாவது ஜான்லை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் அவர்கள் ஃபிடல் கேஸ்ட்ரோ அவர்களை சந்திக்க கியூபா சென்றார் அமெரிக்க அதிபராக பணியில் இருந்த போதும் கியூபாவுக்கு சென்ற முதல் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டரே ஆவார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீனாவின் சிச்வான் பிராந்தியத்தை தாக்கிய கடுமையான நிலநடுக்கம் காரணமாக அறுபத்தி பேர் உயிரிழந்தார் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு பிளாரன்ஸ் நைட்டிங்கல் நவீன தாதியியல் முறையை உருவாக்கிய இங்கிலாந்து தாதி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு தாமஸ் வில்லியம் ரைஸ் டேவிட்ஸ் பிரிட்டனை சேர்ந்த அறிஞர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்திய தத்துவ அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாயவரம் வி ஆர் கோவிந்தராஜ பிள்ளை கர்நாடக இசை வயலின் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எம் எஸ் எஸ் பாக்கியம் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ப மைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக செவிலியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை